நற்றிணை வானொலியோ இன்றைய தகவல்துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நீடூடி வாழ புகைப்பழக்கம் ஒழிப்போம் புகையிலை புகையிலை பல்வேறு நோய்களை உண்டாக்கும் ஒரு நச்சு பொருள் நச்சை தென்னகத்தையே கொண்ட புகையிலையை அனைத்து பயன்பாட்டாளர்களும் அறவே மறந்துவிட வேண்டும் புகையிலையை பயன்படுத்துபவரை புகையிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் ஒரு உயிர்கொள்ளியாக விளங்குகிறது ஆரம்பத்தில் இதை பயன்படுத்தும் போது மிகுந்த சுறுசுறுப்பு ஏற்படுவது போல் இருக்கும் பிறகு போக போக நாம் அதற்கு அடிமையாகிவிடுவோம் புகையிலையில் இருக்கும் புற்றுநோயை உண்டாக்கிவிடும் புற்றுநோயினால் நாமும் அவதிப்பட்டு நம் உறவுகளையும் அல்லல் படுத்தி உயிர் விடுவது நல்லதா தீர்மானம் செய்து புகையிலையை ஒழிப்போம் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் புகையிலையினால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோய்கள் வர வாய்ப்புகள் உள்ளன பல்வேறு நோய்களை உண்டாக்கும் புகையிலேயே நமக்கு வேண்டவே வேண்டாம் எனவே புகையிலையை புகையிலை பயன்பாட்டினால் நமது சுவாச பாதை சுருங்குகிறது சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன வாய்ப்பு தொண்டை புற்று என்ற கொடிய நோய்கள் உண்டாகின்றன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த் நாம் ஆரோக்கிய வாழ்வு வாழவும் நீண்ட ஆயுளுடன் வாழவும் புகையிலை வேண்டவே வேண்டாம் அதுபோல் புகை புகையை நமக்கு பகை நாம் புகைப்பழக்கத்தை நிறுத்துவோம் புகைப்பவரையும் திருத்துவோம் புகை அவரை சுற்றி உள்ளவரையும் நோயாளிகள் ஆக்கிவிடும் புகைப்பதனால் சுவாச கோளாறுகள் இதய கோளாறுகள் இருமல் ஆஸ்துமா வயிற்றுப்புண் நுரையீரல் பாதிப்பு குடல் புண் புற்று நோய் கண் நோய் என்று பல்வேறு நோய்கள் வர வாய்ப்புகள் உள்ளன புகைப்பவருடன் இந்த கெடுதல் விடுவதில்லை அவரது குடும்பமே பாழாகும் ஆபத்தும் உள்ளது இது இவரோடு போனால் பரவாயில்லை இவரை பார்த்து இவ்வரது குழந்தைகளும் இந்த புகைப்பழக்கத்தை எளிதாக கற்றுக் கொள்கிறார்கள் குழந்தைகளுக்கு நல்ல அருளையும் அறிவையும் தந்து நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு அப்பா தாத்தா அண்ணன் கணவன் எல்லோருமே புகையை அறவே விட்டுவிட்டு நோயிலிருந்தும் தேவையற்ற இழப்பை தவிர்த்தும் இன்பமாக வாழ வேண்டும் நீங்களாக கற்றுக்கொண்ட இந்த பழக்கத்தை நீங்களாகவே விட்டுவிடுங்கள் மற்றவர் பரிதாபப்படும் வாழ்வது பெருமைப்படும் நிலையிலவா வாழ வேண்டும் இதற்கு மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம் பொது இடங்களான பேருந்து நிலையம் தொடர்வண்டி நிலையம் நூல் நிலையம் பள்ளிக்கூடம் வங்கி போன்ற பொது இடங்களின் அருகில் புகைப்பிடிக்க கூடாது நூறு மீட்டர் தூரம் வரை புகைப்பிடித்தால் அபராதம் என்று பல அறிவிப்புகள் வழங்கி அரசாங்கம் எச்சரித்து வந்தும் முற்றிலுமாக குறையாத நிலைதான் உள்ளது திருடனாய் பார்த்து திருட்டை ஒழித்தால்தான் திருட்டு ஒழியும் என்று சொல்வது போல் புகைப்பவர்கள் தாங்களாகவே புகையினால் வரும் அபாயத்தை உணர்ந்து புகைப்பிடிக்கும் வழக்கத்தை விட்டுவிட வேண்டும் வாழ வேண்டும் புகைப்பழக்கத்தினால் வரும் கேட்டினை அனைவரும் அறியும் தொண்டு நிறுவனங்களாலும் அரசாங்கத்தாலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பல நடத்தப்படுகின்றன இதையெல்லாம் பார்த்து திருந்த வேண்டும் யோகா தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நமது உள்ளுறுப்புகள் மிக மிக மென்மையானது அவைகள் வீணாகிவிட்டால் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியாது நம் மனைவி குழந்தைகள் வயதான பெற்றோர் என்று எல்லோருக்கும் இதனால் பெருந்துன்பம் ஏற்பட நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மனித பிறவி என்பது அரிதான ஒன்று அரிது அரிது மானிடராய் பெறத்தல் அரிது கூண்ுருடு செவிடு வீடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது என்கிறார் இப்படி பிறந்த அற்ப விஷயத்துக்கு அடிமையாகி வாழாக்கலாமா உங்களது தேவையற்ற தீய பண்பினால் உங்களது குடும்பத்தினரை நீங்கள் துன்புறுத்தலாமா எண்ணி பாருங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாக வாழ்வது முயற்சியினால் நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு நல்ல பண்புகள் மிக மிக அவசியம் எனவே நல்லதை நினைக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் நம் செயலினால் குழந்தைகளும் நம் மனைவியும் ஒருபோதும் பாதிக்க கூடாது என்பதை ஒவ்வொருவரும் நன்கு உணர வேண்டும் நமது நல்ல செயல்களே நமக்கு உற்ற துணையாக இருக்கும் என்பதை நினைத்து தேவையற்ற புகையை பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் நீக்கி நல்லவர்களாக வள்ளவர்களாக வாழ வேண்டும் தீயதை போக்குவோம் நல்லதை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி